कर्ता அகமித்தி க மனஸ்தித்த பகிர்வத்திக்ரமோதி இந்த பத்தாவது அத்தியாயத்தில் ஜகத் அல்லது நம்முடைய வாழ்க்கையை ஒரு நாடகமாக ப்படுத்தி வித்யாரண்யர் கூறுவதனால் நாடக தீபம் என்ற பெயரை வைத்தார் இதில் முதல் ஐந்து ஸ்லோகங்களில் முழு வேதாந்தத்தினுடைய சாராம்சத்தை குறிப்பிட்டார் பரமாத்மா என்ற ஒரு தத்துவம் தனக்கு கீழ் உள்ள மாயையின் துணை கொண்டு தானே ஜெகத்தாக மாறி ஜீவனாகவும் மாறியது ஆரம்பித்து பிறகு பரமாத்மாவே அனைத்து ஜீவன் என்றால் ஏன் ஒரு ஜீவன் தேவனாக ஒரு ஜீவன் மனுஷியனாக இருந்து ஒரு ஜீவன் இனியொரு ஜீவனை ஏன் வணங்க வேண்டும் என்றால் அந்த வேற்றுமை பரமாத்மாவிடமில்லை பரமாத்மா எடுத்த உபாதியில் உள்ளது என்று குறிப்பிட்டார் பிறகு ஒரு ஜீவன் எப்படி பந்தப்படுகின்றான் அவனுடைய முக்தி என்ன என்று குறிப்பிட்டார் அதாவது ஆனந்தமாக இருக்கும் தன்மை துக்கமாக மாறுவதும் இரண்டற்றது இரண்டாக ஆக்குவதும் தான் பந்தம் பிறகு மோட்சம் என்றால் சொன்னார் தன்னுடைய யதார்த்த நிலையில் இருத்தல் மோக் அடுத்ததாக இவர் பேசியது பந்த காரணமென்ன என்ன மோக்ஷ காரணம் என்ன மிக அழகான வாக்கியம் பந்தமானது விசாரமின்மையினால் செய்யப்பட்டது வந்துள்ளது விசாரமின்மை என்பது அஜானம் அறியாமையினால வந்தது பந்தம் அந்த ஞானத்தினால் அது நீங்கும் ஞானத்திற்கு உபாயம் விசாரம் ஆகவே விசாரேண நிவர்த்தது என்று கூறி பிறகு விசாரத்தை ஆறாவது ஸ்லோகத்தில் ஆரம்பித்தார் அதில் பிரதானமாக குறிப்பாக தொம்பத விசாரம் ஜீவனை பற்றிய விசாரத்தை ஆரம்பித்தார் அதை நாம் சென்ற வகுப்பில் அறிமுகப்படுத்தினோம் ஒரு ஜீவனுடைய லட்சணம் என்ன அந்த ஜீவனுக்கு எப்படிப்பட்ட கரணம் கருதி தன்னிடம் உள்ளது அந்த கருதியிலிருந்து எப்படிப்பட்ட கர்மம் செயலானது வெளிப்படுகின்றது இதை ஆறாவது ஸ்லோகத்தில் குறிப்பிட்டார் அகம் இதி அபிமந்த கர்த்தா இந்த அநாத்மாவை அகம் என்று எந்த ஒரு கர்த்தா கூறுகின்றானோ அசௌ ஜீவக அவன் ஜீவன் இப்ப ஜீவனுடைய லட்சணம் அநாத்மனி அகம் இதி புத்தி அனாத்மாவில் எந்த ஒரு தத்துவம் நான் அகம் என்று சொல்கிறதோ அப்படி சொல்லி அனாத்மாவினுடைய செயலை தன்னுடைய செயலாக எது கூறுகின்றதோ அந்த தத்துவம் தான் ஜீவன் கர்த்தா ஜீவக அனாத்மாவில அகம் என்ற அபிமானத்தை வைத்திருப்பவன் தசிய சாதனம் மனக இங்க சாதனம்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கரணம் அந்த ஜீவனுக்கு முக்கிய கரணமாக இருப்பது மனம் அதனாலதான் மனதுக்கு நம்ம அந்த கரணம் அப்படின்னு ஒரு பெயர் வைத்துள்ளோம் இனி அந்த மனதிடமிருந்து என்ன தோன்றுகிறது அந்த மனதிடம் இரண்டு விதமான செயல்பாடு வருகிறது அந்த அந்த பகிர்வருத்தி என்று இரண்டு விதமான எண்ண ஓட்டங்கள் கிரம கிரமமாக ஆடர் வரிசையாக அவனிடம் அந்த கரணத்திடமிருந்து தோன்றுகிறது அதாவது ஜீவன் என்பவன் கர்த்தா அவனுக்கு மனம் என்ற ஒரு சாதனம் உண்டு அந்த மனமானது இரண்டு விதமான கர்மத்தில் ஈடுபடுகின்றது ஒன்று வந்து அகம் இனி ஒன்று வந்து இதம் விருத்தி இதைத்தான் அடுத்த ஸ்லோகங்களில் விளக்குகின்றார் இங்க வந்து சுருக்கமா சொல்லிட்டார் அந்தர் பகிர்விருத்தின்னு மனது வந்து இரண்டு விதமான எண்ணங்களுடன் இருக்கின்றது இப்போ மனதினுடைய செயல் என்ன அப்படின்னா என்ன ஓட்டங்கள் தான் மனதுல எண்ணம் ஓடும் பொழுது நம்ம என்ன சொல்றோம் மனம் விழித்து கொண்டுள்ளது என்ன ஓட்டங்கள் தடைப்பட்டு அமைதி அடையும் பொழுது மனம் ஒடுங்கிவிட்டதுன்னு சொல்றோம் இப்ப மனம் வந்து என்ன ஓட்டங்கள் தான் மனதினுடைய செயல் அந்த எண்ண ஓட்டத்தை உள்வெளி என்று இரண்டாக பிரித்துள்ளார் அதைத்தான் இனி அடுத்த ஸ்லோகம் அடுத்த ஒரு சில ஸ்லோகத்தில் விளக்குகின்றார் அந்த இரண்டு விதமான கர்மமானது என்ன என்பதை தெளிவுபடுத்துகின்றார் ஏழாவது ஸ்லோகம் அந்த கத்தர்ி பமுகேஷ்வசி நம்முடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்கள் இப்பொழுது இரண்டாக பிரிக்கப்படுகின்றது மனதுல என்னென்ன எண்ணமெல்லாம் தோன்றதோ அது இரண்டாக பிரிக்கப்படுகிறது எந்த ஒரு எண்ணம் இந்த அனாத்மாவை அகம் அகம் என்று சொல்கிறதோ அது ஒரு எண்ணம் அதாவது ஐ தாட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றோம் சம்ஸ்கிருதத்துல அகம் விற்பி தமிழ் சொன்னா நான் என்கின்ற எண்ணம் நான் என்கின்ற எண்ணம் இந்த நான் என்கின்ற எண்ணம் அப்படிங்கறது இந்த சரீரத்தை நான் நினைக்கிற ஒரு எண்ணம் இது வந்து காமன் தாட் நம்ம என்ன விவகாரம் இது பொதுவா இருக்கிற எண்ணம் அனாத்மாவை அகம் அப்படின்னு இத வந்து அகம் விற்பி அல்லது வந்து அந்த அப்படின்னு வித்யாரண்யர் அழைக்கிறார் இங்க அந்த பகிர்விருத்தின் சொல்லும் போது உள் எண்ணம் வெளி எண்ணம் தான் மனதுக்குள்ளீரத்தை நான் சொல்ற எண்ணத்தை உள் எண்ணம் அந்த என்று சொல்கின்றார் அதாவது அகங்கார விற்பி அகம் அப்படின்னு சொல்ற விருத்தி இது வந்து முதல் வரையில சொல்றார் இந்த அகம் விருத்தி எதை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது ஏன்னா ஒவ்வொரு விறத்தியும் ஒன்றை நமக்கு வந்து அதை ஞாபகப்படுத்தணும் ஒன்ன பிரகாசப்படுத்தணும் ஒரு எண்ணம் அப்படிங்கறது ஒரு வஸ்துவை பிரகாசப்படுத்துவது இப்ப புஸ்தகத்தை பாக்குறேன் விருத்தி என்ன பண்ணுது புஸ்தகத்தை பிரகாசப்படுத்து பிறகு வந்து கண்ணாடியை பார்த்தா கண்ணாடியை பிரகாசப்படுத்துது வாட்ச பார்த்தா வாட்ச பிரகாசப்படுத்துது அப்படி அகங்கிற விருத்தி எதை பிரகாசப்படுத்துகிறது என்றால் நான் கர்த்தா அப்படிங்கிற ஒரு உணர்வை அது வந்து வெளிப்படுத்துகின்றது நம்முடைய அனாத்ம விருத்தி அனாத்மாவ நான் சொல்ற எண்ணம் அது வந்து நான் கர்த்தா அப்படிங்குற ஒரு உணர்வை அது வெளிப்படுத்துகின்றது பிரகாசப்படுத்துகின்றது இத வந்து முதல் வரையில சொல்லி பிறகு இரண்டாவது விருத்தி வந்து பகிர்விருத்தின் சொல்லி அது எதை பிரகாசப்படுத்துகிறது என்றால் வெளியே உள்ள பொருள்களை பிரகாசப்படுத்துகின்றது பகிர்விருத்தி என்ன பண்ணது வெளி பொருள்களை விளக்குகின்றது அந்த விருத்தி நான் கர்த்தா அப்படிங்கிற உணர்வை வெளிப்படுத்துகின்றது இதெல்லாம் எதற்கு சொல்றாருன்னா ஒரு விசாரம் பண்ணி இதுல இருந்து ஏதோ ஒரு ஒரு உண்மையை நமக்கு சொல்ல போற அதற்கான ஆரம்பம் இது இதெல்லாம் எதற்கு சொல்கின்றேன் அப்படிங்கறது அவரே சொல்ல போற அப்படி இப்ப வந்து அனாத்ம விஷயத்திலிருந்து ஆரம்பிச்சு ஒரு கருத்துக்கு வரப்போகின்றார் இப்ப ஒரு ஜீவன் என்பவன் அனாத்மாவை நான் என்று சொல்பவன் அவனிடத்தில் மனம் என்கின்ற ஒரு முக்கிய இன்ஸ்ட்ருமெண்ட் உள்ளது அந்த மனம் ஆனது இரண்டு விதமான கர்மத்தில் ஈடுபடுகிறது அதாவது இரண்டு விதமான எண்ணங்கள் ஒரு எண்ணமானது இந்த உடலை நான் என்று சொல்வது அது தன்னை கர்த்தா என்ற உணர்வை அது ஞாபகப்படுத்துகின்றது இனி ஒரு எண்ணம் வெளியே உள்ள பொருள்களை பிரகாசப்படுத்துகின்றது அதுதான் கூறியுள்ளார் இப்பொழுது ஸ்லோகத்தினுடைய முதல்வரி அந்த இங்க முகம் அப்படின்னா டேர்ன்ட் திரும்பிய அப்படின்னு அர்த்தம் அந்தர்முக அப்படின்னா உள் திரும்பிய இந்த விற்பிக்கு விஷயம் வந்து வெளியே இல்லை இந்த விற்பிக்கு ஆப்ஜெக்ட் வந்து உள் திரும்பி உள்ளது உள் திரும்பிய அகம் இதி ஏஷா விற்திகி இந்த விற்த்தியினுடைய சொரூபம் வந்து அகம்இதி நான் என்கின்ற ஏஷா விறிகி இந்த எண்ணமானது இந்த எண்ணம் அந்தர்முக என்றால் உள்ளே திரும்பிய உள்நோக்கிய அகம் இதி நான் என்று சொல்கின்ற ஏஷா வத்திகி இந்த எண்ணமானது கர்த்தாரம் உள்ளிகேத் கர்த்தாரம் என்றால் கர்த்தா என்கின்ற தன்மையை உள்ளிகேத் அப்படின்னா தூண்டுகின்றது பிரகாசப்படுத்துகின்றது அதை வந்து வெளிப்படுத்துகிறது பிரைட்டன் பண்ணது அப்படின்னு அர்த்தம் அகம்இதி கர்த்தாரம் வெளிப்படுத்துகின்றது அகம் விருத்தி இல்லை அப்படின்னா அங்க கர்த்தாவை காட்டுவதற்கு யாரும் இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்ப அகம் விருத்தி இருந்தா தான் கர்த்தாவை வெளிப்படுத்துகின்றது வெளிப்படுத்த சாதனம் வந்து அகம் விருத்தி அதாவது இதனுடைய சாராம்சம் நான் சொல்லும் பொழுது இந்த அனாத்மாபுல அபிமானம் வச்ச உடனே அந்த எண்ணமே நான் கர்த்தா அப்படிங்குற ஒரு உணர்வை காட்டி கொடுக்கின்றது இது வந்து அகம் விற்பி அல்லது வந்து அந்த விற்பி அல்லது கர்த்தாவை காட்டி கொடுக்கும் விற்பி இனி இரண்டாவது பஹிர்முகா பஹிர்முகா அப்படின்னா வெளி நோக்கிய இங்க நோக்கிங்குறதுல இருந்து விருத்தி உள்ளதா இருக்கு இதனுடைய நோக்கு வந்து வெளியே உள்ளது வெளி நோக்கிய வெளி விஷயத்தை ஆப்ஜெக்ட் பொருளாக கொண்ட பகிர்முகாஷா இதம் இதம் என்றால் இது அகம்னா நான் இதம்னா டிஸ் இது என்று சொல்லக்கூடிய பாஹ்யம் வஸ்து இதம் உள்ள வெளியே உள்ள பாஹ்யம் நம்முடைய சரீரத்துக்கு வெளியே உள்ள வஸ்து ஒரு ஆப்செக்ட் இதன் உள்ள நமக்கு வேறாக உள்ள ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பொருளை உள்ளி கே அது பிரகாசப்படுத்துகின்றது அப்ப அந்தர் விருத்தி வந்து உள்ளே உள்ள கர்த்தாவை காட்டி கொடுக்கின்றது அப்ப மனதில தோன்றுகின்ற பகிர்முக விற்பி வந்து வெளியே உள்ள விஷயத்தை பிரகாசப்படுத்துகின்றது அந்த என்கின்ற உணர்வை காட்டி இந்த கேட்ட உடனே நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம் என்ன சந்தேகம் என்றால் மனதில தோன்றுகின்ற விற்பி வெளியிருக்கிற எல்லா விஷயத்தையும் காட்டி கொடுக்கின்றது என்றால் ியங்கள் எதற்காக மனதில் இருக்கிற எண்ணமே எல்லா பொருள்களையும் நன்கு காட்டி கொடுக்கும் பொழுது இடையில இந்திரியத்தினுடைய தேவை என்ன என்ற சந்தேகம் நமக்கு வரும் என்ன என்ன சொல்ற நம்ம கிட்ட இருக்கிற கரணம் மனசுதான்னு சொல்லிட்டார் இப்ப மனம் கருது இருக்கும் பொழுது அந்த மனம் வெளியுள்ள விஷயத்தை பார்த்து அந்த பொருளை பிரகாசப்படுத்துகிறது என்றால் இடையில இருக்கின்ற இந்திரியத்தின் தேவை என்ன அப்படி ஒரு சந்தேகம் வரும்பொழுது அடுத்த ஸ்லோகத்தில் அதை தெளிவுபடுத்துகின்றார் இந்திரியமும் நம்மிடம் இருக்கின்ற கரணங்கள் அந்த இந்திரியங்கள் இப்படி நமக்கு பயன்படுகின்றது இப்ப இந்திரியத்தினுடைய தேவை இந்திரியத்தினுடைய கிருத்தியம் திருத்தியம்னா அதனுடைய இந்திரியம் எப்படி நமக்கு பயன்படுகின்றது அதை காட்டுகின்றார் ஆகவே அடுத்த ஸ்லோகத்தில் மேலும் ஜீனிடம் இருக்கின்ற இனியன்ஸ்ட்ருமெண்டை கூறுகின்றார் அதாவது இவருடைய அபிப்பிராயம் ஜீவனுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து மனம் மனதுக்கு இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இந்திரியம் மனம் இந்திரியத்தின் துணையை நாடுகிறதே ஒரு ஜீவன் மனதின் துணையை நாடுகின்றார் எப்படி ஒரு கம்பெனியில ஸ்டெப் பை ஸ்டெப் இருப்பார்கள் மேனேஜிங் டைரக்டர் அவருக்குறவரை தான் கேட்பார் அவர் அவருக்கு கீழ இருக்கிறவரை ஹேண்டில் பண்ணுவார் இவர் டைரக்டா போய் பேசிட மாட்டார் அதே போல மனம் ஜீவன் மனம் இந்திரியங்கள் இப்படி வந்து படிப்படியாக அறிமுகப்படுத்துகின்றார் இதெல்லாம் அனாத்மாவுடன் கூடிய ஜீவனுடைய அறிமுகம் இப்ப அடுத்த எட்டாவது ஸ்லோகத்தில் இந்திரியத்தினுடைய அவசியம் அது என்ன செய்கின்றது அதைக் குறிப்பிடுகின்றார் इदमो ये மோ விஷேஷா சந்தூர அசா கே நான் விந்திய நாதி ிய பஞ்சகம் வெளி விஷயங்கள் இப்பொழுது ஐந்தாக பிரிக்கப்படுகின்றது முதல்ல வந்து உள் விஷயம் வெளி விஷயம் சொன்னார் இந்த பாக்யம் இப்பொழுது ஐந்து பாக்ய விஷயங்கள் ஆகிவிடுகிறது ஒரு பாக்கிய விஷயம் அல்ல ஐந்து பாக்கிய விஷயங்கள் ஆகிவிடுகிறது ஐந்து விதமான பாக்கிய விஷயம் ஆகுதுன்னா அதற்கு காரணம் ஐந்து இந்திரியங்கள் இருப்பதனால் ஒரு பாக்கிய விஷயம் வந்து கந்தம் வாசனா ரூபமாக ஒரு பாக்கிய விஷயம் வந்து கந்தம்னு சுவாசிக்கின்ற இனியொரு பாக்கிய விஷயம் வந்து சுவைக்கின்றதாக இனியொரு பாக்கிய விஷயம் ரூபமாக இப்படி எல்லாம் மாறி உள்ளது இதுல வந்து ஒரு விஷயம் இனியொரு விஷயத்துடன் கலந்து விடாமல் தனித்தனியாக இந்திரியங்கள் அந்தந்த அறிவை கொடுக்கின்றது இப்ப மனதுல வந்து இது ரூபம் இது கந்தம் இது வாசனை இது உருவம் இது சப்தம் அப்படின்னு ஒரு அறிவு வரணும் அப்படின்னா எல்லாமே விறத்தியா இருக்கும் பொழுது ஒன்றில் ஒன்று கலந்து விடாமல் சரியான அறிவு வருவதற்கு காரணம் அந்தந்த தனித்தனி இந்திரியங்கள் வழியாக ஞானம் வருவதனால் அதாவது தனி ரூட் இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகாம இருக்குன்னு சொல்ற ஒரே ரூட்ல எல்லாம் அனுச்சா என்ன ஆகும் கன்ஃபியூஸ் ஆயிரும் அதனால வந்து இப்ப உதாரணமா சாப்பிடுறதுக்கு பகவான் ஒரு ரூட் வச்சிருக்க சுவாசிக்கிறதுக்கு ஒரு ரூட் வச்சிருக்காரு ஒரு துவாரத்தை வச்சிருக்காரு எல்லாம் ஒரே ரூட் வச்சிருந்தாருன்னா என்ன ஆகும் ரொம்ப சிரமமாயிரும் அப்போ வந்து மூக்கு வழியா காத்து தான் போகும் வாசனை தான் போகும் நாக்கு வழியா ஆகாரம் தான் போகும் அப்போ என்ன ஆகும் ஒன்றோடு ஒன்று கலந்து விடாமல் தனித்தனியாக அதனுடைய காரியத்தை செய்கின்றது அது ஐந்து விதமான ஞானங்களும் ஒன்றோடு ஒன்று கலந்து விடாமல் இந்திரியங்கள் தனித்தனியாக அந்த அறிவை கொடுக்கின்றது அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு இந்திரியம் வந்து இனி ஒரு இந்தியத்தினுடைய வேலையை செய்வதில்லை அதது அதனுடைய டியூட்டியை செய்யுது அதாவது கர்ம யோகத்தை பின்பற்றது இந்திரியங்கள் ஒழுங்கா செஞ்சிட்டு பரதர்மத்தை செய்வதில்லை வந்து நான் ஏன் பார்த்துட்டே இருக்கணும் கொஞ்ச நேரம் கேட்கறனே அப்படிங்கிற வேலையை செய்வதில்லை காது நான் கேட்டுட்டே இருக்கணும் இந்திரியங்கள் அதனுடைய வேலையை மட்டும் செய்வதனால் மனம் தெளிவாக இது ரசம் இது ரூபம் இது கந்தம் என்று புரிந்து ஆகவே இந்திரியமும் ஜீவனிடம் இருக்கின்ற இன்ஸ்ட்ருமெண்ட் கருவிகள் ஸ்லோகத்திற்குள் சென்றால் வெளியே உள்ள விஷயங்கள் வெளியே உள்ள விஷயங்களுக்கு இங்க விஷய இத விஷயாக வெளியே உள்ள விஷயங்களிடத்தில் ஏ விசேஷாகா எந்த வேற்றுமைகள் உள்ளதோ வெளியே உள்ள பாக்கிய வஸ்துக்களிடம் விசேஷாகனா வேற்றுமைகள் எந்த வேற்றுமைகள் உள்ளதோ அந்த வேற்றுமை என்னங்கிறது அவர் தெளிவுபடுத்துகின்றார் அந்த வேற்றுமைகளானது கந்தம் அதாவது நுகர்ந்தறிதல் ரூபம் கந்த ரூபம் உருவம் ரசம் ரசம் அப்படின்னா சுவைத்தல் அதே போல மீதி எல்லாம் ஐந்து இந்திரியங்களும் கொடுக்கிற செயல் ஆதி போன்றவைகள் கண்டரூப ரச விசேஷ இப்படிப்பட்ட விசேஷங்கள் யாது உண்டோ எந்த விசேஷங்கள் எல்லாம் இருக்கிறதோ அசாங்கரியேன தான் பிந்தியாத் அசாங்கரியம்னா ஒன்றை ஒன்று கலந்து விடாமல் மிக்சாகாமல் கலந்து விடாமல் தான் பிந்தியாத் அந்த விஷயங்களை பிரித்து கொடுக்கும் பிரித்து காட்டுகிறது அதாவது ஐந்து விதமான வஸ்து வெளியே இருக்கு அந்த ஐந்து விதமான வஸ்து ஒன்றை ஒன்று கலந்துவிடாமல் அவைகளை பிரிப்பது யார் என்றால் கிராணாதீனி இந்திரிய பஞ்சகம் சுவாசித்தல் கிரானேந்திரியம் முதலிய ஐந்து விதமான இந்திரியங்கள் ஐந்து விதமான இந்திரியங்கள் இந்திரிய பஞ்சகம்னா ஐந்து விதமான இந்திரியங்கள் வெளியே உள்ள ஐந்து விதமான விஷயங்களை ஒன்றோடு ஒன்று கலந்து விடாமல் தனித்தனியே இருந்து பிரித்து எண்ணத்தை அது கொடுக்க பயன்படுகின்றது இதனுடைய சாராம்சம் என்ன இந்திரியங்கள் நமக்கு நம்மிடம் இருக்கின்ற இனி ஒரு கரணங்கள் மனதுதான் நம்ம ஜீவனுக்கு இருக்கிற முக்கிய காரணம் அந்த மனம் இந்திரியத்தை பயன்படுத்தி வெளியே உள்ள விஷயங்களை தெளிவாக உள்ளே தள்ளுகின்றதுனாலதான் நம்ம மோக்ஷ தடைய முடியும் சொல்லிட்டார் அதனால சாம்பிளுக்கு ஒரு சிறிய விசாரத்தை செய்கின்றார் இந்த எட்டாவது ஸ்லோகம் வரை என்ன பண்ணார் ஆறு ஏழு எட்டுல ஜீவனை பற்றிய விசாரத்தை சுருக்கமாக ஆரம்பித்து இந்த விசாரத்தையெல்லாம் எதற்காக ஆரம்பிக்கின்றோம் அப்படின்னா இந்த அனைத்து விதமான அறிவு இந்த விவகாரம் இதற்கெல்லாம் ஆதாரமாக ஒரு தத்துவத்தை அறிமுகப்படுத்த விரும்புகின்றார் அதைத்தான் அடுத்த ஸ்லோகத்தில் அறிமுகப்படுத்துகின்றார் இப்ப அடுத்த ஸ்லோகத்துல வந்து இந்த விசாரம் விதம் அனாத்மா விஷயத்தை விசாரிக்க ஆரம்பித்ததனுடைய தாத்பரியத்தை அறிமுகப்படுத்துகின்றார் அந்த தாத்பரியம் என்ன ஜீவனுடைய நிஜஸ்வரூபம் அதை அறிமுகப்படுத்துகின்றார் ஒன்பதாவது ஸ்லோகம் கர்யா தியாவத்த விஷய யோசாத் இங்கு சாட்சி என்ற ஒரு தத்துவத்தை அறிமுகப்படுத்துகின்றார் சாட்சி என்ற ஒரு தத்துவம் அந்த தத்துவத்தை அறிமுகப்படுத்துவதற்காகத்தான் இதுவரை சாட்சியங்களை அறிமுகப்படுத்தினார் சாட்சியம் அப்படின்னா எதை நம்ம விட்னஸ் பண்றோமோ அந்த அனாத்மா இந்த அனாத்மாக்களை யார் பார்க்கின்றார்களோ யார் அனுபவிக்கின்றார்களோ அது வந்து சாட்சி இப்பொழுது சாட்சியை அறிமுகப்படுத்துகின்றார் முதல் வரியில சாட்சி என்றால் எதற்கு சாட்சி அப்படின்னு ஒரு கேள்வி வரும் ஒருவரிடம் நம்ம போய் நான் சாட்சி அப்படின்னு சொன்னா அடுத்த கேள்வி என்ன கேட்பார் எதற்கு சாட்சி என்ன நடந்தது எதற்கு சாட்சி அப்படின்னு கேட்பார் ஆகவே அந்த எதற்கு சாட்சிங்கிறத முதல் வரியில் அறிமுகப்படுத்துகின்றார் மூன்று தத்துவத்திற்கு சாட்சியை அறிமுகப்படுத்துகின்றார் ஒன்று கர்த்தாரம் கர்த்தாவை கர்த்தாரம் ஜவனை அந்த அகங்காரத்தை செயல் செய்பவன் செயல் செய்பவனுடைய செயலை அவன் என்னென்ன செயல் செய்கிறானோ அந்த செயல் அதாவது ஒருவன் செயல் செய்பவன் அந்த செய்பவனுடைய செயல் தத்வது அது வியாவான் ஒன்று வேறுபட்டுள்ள விஷயங்கள் ஆப்ஜெக்ட் பொருள்கள் அப்படின்னா அகங்காரூபம் கிரியா அந்த கர்த்தாவினுடைய செயல் பிறகு வியாவிரத்த விஷயான் அந்யோன்ய விலக்கண விஷயம் ஒன்று கொன்று வேறுபட்டுள்ள விஷயங்கள் இந்த ஜெகத் நாம பார்த்து அனுபவிக்கின்ற ஜடமான இந்த ஜெகத் இந்த கிரியை அப்படிங்கும்போது அகம் விருத்தி இதம் விருத்திங்கிற கிரியா இந்த கிரியாங்கிறதுல ரெண்டு இருக்குதான் அறிமுகப்படுத்தி இருக்க நம்முடைய அனைத்து மனதினுடைய எண்ண ஓட்டங்களை ரெண்டா பிரிச்சுட்டார் நான் எண்ணம் பிறகு இது இதை அறிகிறேன் அதை அறிகிறேன் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் இப்ப கிரியா அப்படிங்கும் போது அந்த கர்த்தா அப்படிங்கும் போது ஜீவன் அகம் அப்படின்னு சொல்றவன் தத்வத்யாவிரத்த விஷயம் ஒன்றுக்கொன்று வேறுபட்டுள்ள விஷயங்கள் அபி ஸ்போரேத் இந்த அனைத்தையும் ஏக எத்தனம் அப்படின்னா ஒரே காலத்தில் அட்வன்ஸ் ஒரே டைம்ல நர்த்தம் ஏக எல்ல பிரது ஒரே நேரத்தில் அதாவது பிரகாசப்படுத்துகின்றானோ இவைகளினுடைய இருப்பை இவைகளினுடைய எக்ஸிஸ்டன்ஸை யார் காட்டிக் கொடுக்கின்றாரோ யக எந்த ஒரு தத்துவம் ஜீவனை அதாவது அகங்காரத்தை இங்க கத்தாரம் அகங்காரத்தை புரிஞ்சுக்கலாம் அகங்காரத்தையும் அகங்காரத்திலிருந்து வருகின்ற செயல்களையும் வெளியே உள்ள விஷயங்களையும் ஒரே காலத்தில் சம காலத்தில் எந்த விதமான கால பேதம் இல்லாமல் இந்த ஏக எத்தனைங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் ஒன்று வந்து கால பேதம் இல்லாமல் இரண்டாவது அர்த்தம் வந்து எந்த ல்லாமல்டையாமல்பர்டடையாமல்லை பிரகாசப்படுத்தும் பொழுது அது வந்து அதனுடைய எனர்ஜியை இழக்கும் எனர்ஜியை இழந்துதான் பிரகாசப்படுத்து எப்படின்னா ஒரு கேண்டல் வைக்கிறோம் அல்லது லைட் அடிக்கிறோம் அது பிரகாசப்படுத்துதுன்னு சொன்னா எனர்ஜியை ஸ்பென்ட் பண்ணாம பிரகாசப்படுத்துதுன்னு வச்சுக்கோமே நமக்கு இந்த எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்டோட எந்த தொந்தரவும் இருக்காது காரணம் என்ன ஒரு லைட்டை வச்சுட்டோம் அப்படின்னா அது வாட்டுக்கு பிரகாசப்படுத்திட்டே இருக்கும் அப்ப எந்த ஒரு பிரகாசப்படுத்தும் வஸ்துவும் தன்னுடைய எனர்ஜியை இழந்து தான் அது பிரகாசப்படுத்துகின்ற காஸ்ட் ஆஃப் ஆயில் சூரியனை கூட அப்படித்தான சொல்கிறார்கள் சயின்ஸ்ல என்ன சொல்கிறார்கள் அது வந்து பிரகாசப்படுத்தப்படுத்த நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அப்படியே இருக்கும் ஒரு காலத்துல அதனோட ஸ்ட்ரென்த் போயிருமா அதுக்கு பிரகாசப்படுத்துற சக்தியை அது இழந்துவிடும் அப்படின்னு சொல்கிறார்கள் அப்போ அனைத்து பிரகாசப்படுத்தும் பொருளும் ஒரு விகாரத்தை அடைந்து பிரகாசப்படுத்துகிறது ஏக எத்தனை அப்படின்னா எந்த விகாரத்தையும் அடையாமல் ஒரே காலத்தில் இவைகளையெல்லாம் போறையே யார் வந்து பிரகாசப்படுத்துகின்றாரோ அசௌ அத்ர சாட்சி என்று அழைக்கின்றோம் அவன்தான் சாட்சி அவனை இங்கு அசௌ அசௌ அவன் அதாவது இந்த அனைத்தையும் எந்த விதமான மாறுதல் இல்லாமல் ஒரே சமகாலத்தில் யார் பிரகாசப்படுத்துகின்றாரோ அந்த தத்துவம் அத்த இங்கு சாட்சி இப்ப நம்ம வந்து சாட்சி அப்படின்னு ஒரு தத்துவத்தை வித்யாரிங்கர் நமக்கு அறிமுகப்படுத்தி உள்ளார் சரி அந்த சாட்சியினுடைய சொரூபம் என்ன சித் வபுகோ அல்லது சித் சித் அப்படின்னா சைத்தன்ய சொரூபம் வபுகோன சொரூபம் வியாபித்து இருப்பது இங்க வபு வபுகு சைத்தன்ய சொரூபமாக இருப்பது வந்து ஜட சொரூபமா இருக்க முடியாது அது ஜடமா இருந்ததுன்னா மற்றவங்களை பிரகாசப்படுத்த முடியாது தானும் பிரகாசிக்க முடியாது ஆகவே அந்த சாட்சி சைத்தன்ய சொரூபம் இப்ப வந்து ஒரு ஜீவனிடத்தில் சாட்சி என்ற ஒரு தத்துவம் உள்ளது அப்படின்னு அறிமுகப்படுத்தி இருக்க நம்மிடத்தில் என்ன இருக்கின்றது உன்னிடத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டார் நீ எதனால் ஆக்கப்பட்டவன் அப்படின்னு கேட்ட நம்ம வந்து என்ன சொல்லுவோம் இந்த சரீரத்தினால் ஸ்தூல சரீரத்தினால் ஆக்கப்பட்டவன் சூக்ம சரீரத்தினால் ஆக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப இங்க வந்து இல்ல அதற்கு அப்பாற்பட்டு சாட்சி என்ற தத்துவம் உன்னிடம் உள்ளது என்று அறிமுகப்படுத்தி உள்ளார் அப்ப ஜீவன்கிற சொல்லுக்குள் அகம் சொல்லுக்குள்ள சாட்சி என்ற ஒரு தத்துவம் உள்ளது அதை இப்பொழுது அறிமுகப்படுத்தி இனி அந்த சாட்சி என்ன பண்ணுது அப்படிங்கறதையும் முதல்வரில சொல்லி இருக்க அது என்ன பண்ணுதான் இந்த மூன்று தத்துவத்தை விகாரமடையாமல் சமகாலத்தில் விளக்கிக் கொண்டு வருகின்ற அகங்காரத்தை அகங்காரத்திலிருந்து வருகின்ற கர்மத்தை அந்த அகங்காரம் கிரகிக்கின்ற பொருள்களை இவைகளையெல்லாம் சாட்சி விளக்குகின்றது வெளியே உள்ள பொருள்கள் பிறகு செயல் செயலுக்கு காரணமான அந்த அகங்காரம் இவைகளையெல்லாம் செயலற்று ஒரு சாட்சி விளக்கிக் கொண்டு வருகிறது இனி அடுத்த ஸ்லோகத்தில் நிறைய திருஷ்டாந்தம் நடனம் என்கின்ற திருஷ்டாந்தம் உதாகரணத்தை அறிமுகப்படுத்துகின்றார் பத்தாவது ஸ்லோகம் ஈக்ஷேஸ் ஜிஹிராமி ஸ்பிருஷாமியகம் வாசைய இந்த ஸ்லோகத்தில் தான் ந நடனம் என்கின்ற ஒரு எக்ஸாம்பிள் உவமையை அறிமுகப்படுத்துகின்றார் பிறகு வித்யாரண்யரே படிப்படியாக விளக்க போகின்றார் அவர் எந்த படியில எவ்வளவு தூரம் விளக்குகின்றாரோ அங்கு நாம பார்ப்போம் அவருடைய பாணியிலேயே நம்ம செல்வோம் சென்ற ஸ்லோகத்தில் முதல் வரியில் கூறிய கருத்தை இப்பொழுது சற்று விளக்குகின்றார் கிரியா அப்படின்னு சொன்ன தத்துவத்தை விளக்குகின்றார் நம்முடைய அந்த கரணமானது இரண்டாக ஒரு கோணத்தில் நாம் பிரித்து பார்க்கின்றோம் நம்ம மனசையே இப்ப இரண்டா பிரித்து பார்க்கிறோம் ஒன்று வந்து பிரமாதா நம்ம மனமே பிரமாதா அப்படிங்கிற அம்சத்தில் இருக்கின்றது இரண்டாவது மனமே பிரமாணமாகவும் மாறுகின்றது நம்ம மனமே பிரமாதாவாக இருக்கின்றது நம்ம மனமே பிரமாணமாகவும் மாறுகின்றது எப்படி நம்முடைய மனம் அகங்காரக அகம் அப்படிங்கிற பிரதானமா பார்க்கும் பொழுது பிரமாதா அரிபவன் பிறகு நம்முடைய மனம் எப்பொழுது இந்திரியத்தை பயன்படுத்துகின்றதோ அப்பொழுது அது பிரமாணமாக செயல்படுகின்றது இந்திரியத்தை ஸ் பண்ணும்போது பிரமாணமாகி விடுகிறது இந்திரியம்ங்கிற பிரமாணத்தை பயன்படுத்தி வெளியே உள்ள பொருள்களை பற்றிய ஞானத்தை அது அடைகின்ற அந்த அம்சத்தை பார்க்கும் பொழுது மனம் வந்த பிரமாணம் அந்த இந்திரியத்துடன் சேர்ந்து பிறகு எப்பொழுது பிரமாணத்தை பயன்படுத்தியவுடன் நான் அறிபவன் அப்படிங்குற ஒரு நினைக்கிறதோ பண்ணுதோ அப்பொழுது அது பிரமாதா அறிமுகப்படுத்திக்கிறார் இங்க ஈக்ஷேங்கிற சொல்லுக்கு சப்ஜெக்ட் வந்து அகம் நான் நான் பார்க்கிறேன் இந்த நான் அப்படிங்கறதும் மனது அது அகங்கார ரூபமான மனம் பிரமாதா அப்படிங்குற மனம் ஏற்கனவே கர்த்தாரம் அப்படின்னு சொன்னார் அந்த அகங்கிறது கர்த்தாவை குறிக்கிறது கிரியாங்கிறதுல இடம் வந்து ஈக்ஷே பார்த்தல் அப்படிங்கிற கிரியா இந்த கிரியைக்குள்ள வந்து பிரமாண அம்சமும் அடங்குகிறது காரணம் என்ன பார்த்தல் அப்படிங்கிற செயலை வந்து மனம் எப்படி செய்கிறது இந்திரியத்தை பயன்படுத்தி செய்கிறது இப்ப பிரமாணமும் கிரியையும் அடங்குகிறது பிறகு எதை பார்த்தல் இங்க வித்யாரண்யர் சப்ளை பண்ணல நம்ம எதையாவது பார்த்துக்கணும் புஷ்பம் அப்படின்னு எதையாவது எடுத்துட்டோம்னு வச்சுக்கோமே அந்த ஆப்ஜெக்ட் அது வந்து பிரமேயம் அந்த பிரமேயத்தையும் அதைத்தான் வியாவிற்க விஷயான்னு சொன்னார் அதையும் சாட்சிதான் பிரகாசப்படுத்துகிறது கிரியையும் பிரகாசப்படுத்துகிறது பிரமாண வியாபாரத்தையும் பிரகாசப்படுத்துகிறது அந்த மலரையும் பிரகாசப்படுத்துகின்றது ஆப்ஜெக்டையும் பிரகாசப்படுத்துகிறது இந்த சாட்சி வந்து கர்த்த கிரியா விஷய அதாவது திரஷ்டா தர்ஷனம் திருஷ்யம் அப்படி மூணு திரஷ்டா அறிபவன் தர்ஷனம் அப்படிங்கிற கிரியா பார்த்தல்கிற செயல் திருஷ்யம் என்றால் பார்க்கப்படும் பொருள் இவைகள் அனைத்தையும் சாட்சியானது விளக்குகின்றது அதத்தான் ஒரு எக்ஸாம்பிளா சொல்ற சாட்சி அனைத்தையும் விளக்குகிறதுங்கிற இடத்துல இப்படி பிரித்துக் கூறி எதை போல அப்படிங்கிற இடத்துல அந்த எக்ஸாம்பிள் கொண்டு வருகின்றார் ஸ்லோகத்திற்குள் சென்றால் நான் பார்க்கின்றேன் ஸ்ருநோமி நான் கேட்கின்றேன் ஜிஹ்ராமி நான் நுகர்கின்றேன் சுவாதயாமி நான் சுவைக்கின்றேன் எல்லாத்துக்கும் ஒரே அகம் போட்டு விட்ட அந்த அகத்தை எல்லா இடத்துலையும் சேர்த்திக்கணும் அகம் ஆரம்பிச்சு நான் தொட்டு உணர்கின்றேன் சர்வம் பாசையதே இங்க சப்ஜெக்ட நம்ம சேர்த்திக்கணும் யார் பாசையத்தே சாட்சி சாட்சி இவைகள் அனைத்தையும் அதாவது நான் பார்க்கின்றேன் நான் கேட்கின்றேன் நான் நுகர்கின்றேன் நான் சுவைக்கின்றேன் நான் தொட்டு உணர்கின்றேன் என்கின்ற இந்த அனைத்து அனுபவங்களையும் அனுபவத்திற்குரிய விஷயம் கருவி அனுபவிப்பவன் அனைத்தையும் வாசையதே சாட்சியானது பிரகாசப்படுத்துகின்றது எதுபோல நிறுத்திய இந்த சுருக்கி தீபத்தை போல லைட்ட போல ஒரு தீபத்தை போல இங்க எது ஒரு ஒப்படுகிறது ஒரு லை வந்து சாட்சிக்கு ஒப்பிடப்படுகிறது நம்ம இந்த எக்ஸாம்பிள் பார்க்க போறோம் எது எதனுடன் ஒப்பிடப்படுகிறது ஏன் ஒப்பிடப்படுகிறது அப்படின்னு பார்க்க போறோம் இந்த தீபம் எங்க வேணாலும் இருக்கலாம் இங்க ஒரு எக்ஸாம்பிள் எங்கு இருக்கின்ற தீபம் அப்படின்னா இருப்பிடம் நிறையா நிறைய நடனம் அல்லது நாட்டியம் நடன நடனசாலா அப்படின்னா என்ன அர்த்தம் ஸ்டேஜ் எந்த ஸ்டேஜ்ல வந்து டான்ஸ் நடக்குதோ அந்த ஸ்டேஜ்ல இருக்கின்ற தீபத்தை போல நடனசாலா அப்படின்னா டான்ஸ் நடக்கிற ஸ்டேஜ் நடனம் நிறா நிறையில் நடன அரங்கு ஸ்டேஜ்ல தமிழ்ல அரங்குன்னு சொல்லலாம் நடன அரங்கு நடனம் நடைபெறுகின்ற அரங்கில் உள்ள தீபத்தை போல இனி வந்து இவர் சொல்லி யாகனம் எந்த இடத்துல டான்ஸ் நடக்குது அத பார்க்கறது யாரு ஆர்கனைஸ் பண்ற ஆட்கள் யாரு பக்கவாத்திய கொண்டு சொல்ல போற யாரு தாளம் போட போறா இதெல்லாம் சொல்ல போற சொல்ல போய் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஒப்பிட போகின்றார் இப்ப இந்த இடத்துல சாட்சி என்ற தத்துவத்தை தீபத்திற்கு உதாகரணமாக சொல்லி உள்ளார் இனிமேல் வித்யாரண்யரே இந்த எக்ஸாம்பிள வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விளக்கி பிற கடைசியில வந்து என்ன சொல்ல போற அகம் சாட்சி நம்மை சாட்சி என்று புரிந்து கொள்ள வேண்டும் அதுக்குத்தான் இந்த திருஷ்டாந்தம் இனி அடுத்த ஸ்லோகத்தில் இந்த திருஷ்டாந்தத்தை விளக்குகின்றார் என்ன ஒரே ஒரு சொல்ல தான் சொன்னார் நிறுத்தியாஸ்தீபத்து சொன்னார் அந்த திருஷ்டாந்தத்தை இப்பொழுது விளக்குகின்றார் பதினோராவது ஸ்லோகம் நிருத்தியாஸ்தி தீபக ீபவிசேஷ ததேபி தீபியே இந்த உதாகரணம் மட்டும் விளக்கப்படுகிறது பிறகுதான் கனெக்ட் பண்ண போற நம்முடைய ஜீவிதத்தை கனெக்ட் பண்ண போகின்றார் எக்ஸாம்பிள மட்டும் விளக்குகின்றார் நிறிய சாலாஸ்தீபாக ஒரு தீபம் ஒரு லேம்பு ஒரு வெளிச்சம் லைட் எங்கிருக்கின்றது நடனம் ஆகின்ற அரங்கில் வைக்கப்பட்டுள்ள ஒரு தீபமானது நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல அசையாமல் இருக்கின்ற தீபம் என்ன இப்ப லைட் ரொம்ப டான்ஸ் ஆடும் ஆடுறவங்கள விட பண்ணி ஆட்ட அந்த காலத்துல இருக்கிற தீபம் அப்படி புரிந்து கொள்ள வேண்டும் ஆடுகின்ற தீபம் அல்ல அசையாத ஒரு இடத்துல வைக்கப்பட்டுள்ள தீபம் எதையெல்லாம் பிரகாசப்படுத்துகின்றது பிரபு இங்க பிரபு அப்படின்னா இந்த பர்ஃபார்மன்ஸையே அரேஞ்ச் பண்றவர் யாரு வந்து இந்த டான்ஸ் புரோக்ராமையே நடத்துகின்றாரோ பிரகாசப்படுத்தும் அந்த யஜமானன் வந்து ஆடியன்ஸுக்குள்ள உட்காந்துட்டு இருக்க மாட்டானா ஏன்னா அவன் அரேஞ்ச் பண்றான் ஸ்டேஜில் ஏறி உட்காந்துக்கும் ஒரு காரணர்ல நடனம் நடக்கும் அந்த காலத்துல ராஜாவுக்காக ஒரு நடனம் நடக்குதுன்னா மற்ற மந்திரிமார்களும் பார்ப்பார்கள் ஆனா அவரு பக்கத்துல ராஜா அமரமாட்ட ராஜாவுக்கு ஒரு இடம் ஸ்டேஜிலே கொடுத்து விடுவார்கள் ஸ்டேஜிலிருந்தே ராஜா பார்ப்பார் மக்கள் வந்து ராஜாவையும் பார்ப்பார்கள் நடனத்தையும் பார்ப்பார்கள் அப்படி அதுபோல பிரபு அப்படின்னா யாருக்காக இந்த நடனமோ யார் இந்த நடனத்தை நடத்துகின்றார்களோ அவர்கள் வந்து அவர்களை இந்த தீபம் வந்து பிரகாசப்படுத்துகிறது பிறகு தீபம் வேற யாரை பிரகாசப்படுத்துகிறது சத்யான் சியான் அப்படின் சபையில் உள்ளவர்கள் நடனத்தை வெளியே இருந்து பார்ப்பவர்கள் கீழிருந்து நடனத்தை பார்ப்பவர்கள் அப்படின்னா ஆடியன்ஸ் நடனத்தை பார்ப்பவர்கள் பிறகு நர்த்தகி நர்த்தகி நடனம் ஆடுபவள் நர்த்தகி நடனத்தை ஆடுபவள் இப்ப இந்த தீபம் என்ன செய்கின்றதான் வெளிச்சம் வந்து நடனம் ஆடுபவள் சபையோர்கள் இவர்களை தீபேத் அவிசேஷேன தீப ஏத் பிரகாசப்படுத்துகின்றது எப்படினா அவிசேஷேன அங்க ஏகன பிரகாசப்படுத்தி பிறகு ஆடியன்ஸ பிரகாசப்படுத்தி பிறகு எஜமானனை இப்படி எல்லாம் செய்யறதில்ல அதனாலதான் சொன்ன இது ஓல்ட் எக்ஸாம்பிள் இப்ப அப்படி இல்ல இப்ப வந்து போகசிங் லைட் இங்கே போகும் உடனே மாறி ஆடியன்ஸுக்கு வரும் ஒரே காலத்தில் பிறகு நம்ம புரிஞ்சுக்கணும் எந்த டான்ஸ் இந்த லைட் டான்ஸ் ஆடுறதுலேருந்து புரிஞ்சுக்கணும் அது இந்த அந்த காலத்துல அப்படி ஒரு லைட் டான்ஸ் ஆடாமல் அங்க வந்து டான்ஸ் ஆடுறவங்க மாறுபாடு உள்ளது இந்த மாற்றமும் இல்லை பிறகு அடுத்த சில மணி நேரம் தான் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த ஸ்டேஜ் அப்படியே இருக்கும் அத வந்து அரேஞ்ச் பண்றவர் போயிருவார் நடனம் ஆடுபவர்களும் சென்று விடுவார்கள் அதை பார்ப்பவர்களும் சென்று விடுவார்கள் பிறகு என்ன இருக்குன்னா அங்க எதுவும் இல்லாம வெறும் ஸ்டேஜ் மட்டும் இருக்கும் அப்படின்னா இந்த நடனம் இல்லாத பொழுதும் இந்த லைட் ஆனது அதை பிரகாசப்படுத்தி கொண்டுள்ளது நடனம் நடன இருக்கும் பொழுதும் இருக்கும் பொழுது யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களையும் நடனம் இல்லாத பொழுது யாரும் இல்லாத சமயத்தில் அந்த இல்லாமையையும் தீபையே ஏக்க எத்தனேன இந்த தீபமானது பிரகாசப்படுத்துகின்றது அப்ப இந்த ஸ்லோகத்துல பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிள மட்டும் சொல்லி உள்ளார் யார பிரபுக்கு ஒப்பிடணும் சபையில் உள்ளோர்கள் யார் பிறகு நடனம் ஆடுபவள் யார் இதெல்லாம் அவரே சொல்ல போற அதனால நம்ம இப்ப பார்த்துட்டோம்னா அந்த ஸ்லோகம் வேஸ்டா போயிடும் அப்ப அந்த ஸ்லோகத்துல நம்ம பார்ப்போம் அவரே சொல்ல போற ஒப்படப்படுவது வித்யாரிணியர் எங்க அதை அறிமுகப்படுத்துகின்றாரோ அன்று நம்ம அதை பார்ப்போம் இப்ப இந்த ஸ்லோகத்துல எக்ஸாம்பிள் மட்டும் இந்த தீபம் எவையெல்லாம் பிரகாசப்படுத்துகிறது அப்படிங்கறத மட்டும் சொல்லி இனி நாம் அடுத்த ஸ்லோகத்திற்கு செல்லலாம் பன்னிரெண்டாவது ஸ்லோகம் ய விஷய அகங்கே இந்த ஸ்லோகத்தில் என்ன செய்கின்றார் அந்த உதாகரணத்துடன் கனெக்ட் பண்ணாமல் சம்பந்தப்படுத்தாமல் தனியா சாட்சி எதையெல்லாம் பிரகாசப்படுத்துகிறது மீண்டும் கூறுகிறார் ஏற்கனவே கூறிய கருத்தை மீண்டும் கூறி பிறகுதான் யார் எதனுடன் ஒப்பிட படிக்கிறதுன்னு சொல்ல போற அப்ப தனித்தனியா டீல் பண்ற சென்ற ஸ்லோகத்துல தீபம் எதையெல்லாம் பிரகாசப்படுத்துதுன்னு சொல்ற இந்த ஸ்லோகத்துல சாட்சி எதையெல்லாம் பிரகாசப்படுத்துதுன்னு சொல்லுவார் அடுத்த இரண்டு ஸ்லோகத்துலதான் எது எதனுடன் ஒப்பிட படிக்கிறதுன்னு சொல்ல போற நம்ம வந்து சாட்சி எதையெல்லாம் பிரகாசப்படுத்துகிறது அதை மட்டும் பார்ப்போம் அகங்காரம்ியம் சாட்சி இந்த மூணாவது சொல்ல முதல்ல எடுத்துக்கிறோம் அந்த சப்ஜெக்ட் சாட்சி சாட்சி பாசையே சாட்சியானது விளக்குகின்றது எதையெல்லாம் முதல் தத்துவம் அகங்காரம் அகங்காரத்தை அது விளக்குகின்றது இரண்டாவது தத்துவம் தியம் தியம் அப்படின்னா பிரமாண புத்தி ியங்கள் போன்றவைிடம் அதாவது அகங்காரத்திடம் இருக்கின்ற இன்ஸ்ட்ருமெண்ட் கரணத்தை அகங்காரம் இந்த இடத்துல ஜீவன் கர்த்தா தியம் அப்படின்னா கர்த்தாவிடம் இருக்கின்ற கரணமான புத்தி மனம் பிறகு விஷயான் விஷயங்களை அந்த விஷயம் வந்து புத்தியினால ஷயனானாலும் அந்த புத்திக்கு உணர்வு கொடுக்கிறது சாட்சிங்கிறதுனால சாட்சிதான் அந்த விஷயத்தையும் பிரகாசப்படுத்துகிறது விஷய இங்கேயும் மூன்று தத்துவத்தை சொல்லி உள்ளார் அகங்காரம் ஜீவாத்மா ஜீவாத்மாவிடமிருக்கின்ற இன்ஸ்ட்ருமெண்ட் பிறகு வெளியுள்ள விஷயங்கள் இவைகளையெல்லாம் விளக்குகின்றன அகங்காராதி அபாவே அதி இனி இந்த அகங்காரம் வந்து கருவியை பயன்படுத்தி வெளி விஷயங்களை அறிஞ்சிட்டு இருக்கிறது ஒரு அவஸ்தை கருவிகளை பயன்படுத்தாமல் வெளி விஷயத்தை அறியாமல் உறக்க நிலைக்கு சென்று விட்டால் ஒடுங்கிய நிலைக்கு சென்று விட்டால் அகங்காராதி அபாவே அதி ஆதிபதத்தில் விஷயங்கள் அங்கு இல்லை புத்தி வந்து வேலை செய்யவில்லை அதாவது ஓய்வெடுக்கின்றது அகங்காரம் நித்ரா என்ற அவஸ்தைக்கு சென்று விடுகிறது அப்பொழுதும் இந்த சாட்சி என்னாகின்றது பாதி ஏவ பூர்வவது பூர்வவது அப்படின்னா அகங்காரம் மனம் விஷயங்கள் இவைகளெல்லாம் இருக்கும் பொழுது எப்படி சாட்சி பிரகாச சுரூபமாய் இருந்ததோ அது போல ஸ்வயம் பாதி தான் விளங்கொண்டு இருக்கின்றது அகங்காரம் முதலியவைகள் எல்லாம் செயல்படாமல் இருக்கும் பொழுது தான் விளங்கிக் கொண்டு முன்போல விளங்கி கொண்டு இங்க என்ன பண்ணிட்ட எந்த விதமான பண்ணல இனி அடுத்த இரண்டு ஸ்லோகத்துல தான் ஒப்பிடுகின்றார் இப்ப அடுத்த ஸ்லோகத்துல ஒரே ஒரு கம்பாரிசன் பண்றார் அதற்கு அடுத்த ஸ்லோகத்துல அப்படியே மேட்ச் பண்ணுவார் ஒவ்வொன்று ஒவ்வொன்றுடன் செய்ய போகின்றார் இப்ப இதுல வந்து சாட்சி இவைகளையெல்லாம் பிரகாசப்படுத்துகின்றது இனி நம்ம அடுத்த ஸ்லோகத்துக்கு போனோம் அப்படின்னா அதுல ஒரு கம்பாரிசன் வருகின்றது அடுத்த அடுத்த ஸ்லோகத்துல மீதி ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றுக்கும் ஒப்பிட்டு கோருவார் நம்ம என்ன பண்ண போற ஏன் இதை இதனுடன் ஒப்பிடப்படுகிறது அந்த சாமிய அம்சத்தை வித்யாரண்யர் கோரவில்லை அதை நம்ம பார்க்கப் போகின்றோம் அடுத்து பதிமூன்றாவது ஸ்லோகம் நிரந்தரம் வாசமான கூட்டஸ்தேஞ்ச பாசா பாச மாநேயம் புத்திர் நியனே கதாம் முதல் வரையில் சாக்ஷியினுடைய சொரூபத்தை நிரந்தரம் பாசமானே கூட்டஸ்தே நிரந்தரம் இடைவிடாமல் கால இடைவெளி இல்லாமல் கூட்டஸ்தே என்றால் மாறாமல் சலனமில்லாமல் அசையாமல் அசையாமல் கால இடைவெளி இல்லாமல் பாசமானே து விளக்கிக் கொண்டிருக்கும் பொழுது விளங்குவதனால் ஏன் விளங்குகின்றதுங்கிற காரணத்தை கடைசி சொல்லல சொல்ற நியப்தி ரூபதி அப்படின்னா சைத்தன்யம் அல்லது ரூபதா அது சைத்தன்ய சொரூபமாக இருக்கின்ற காரணத்தினால் அதுவே ஒளி சொரூபமாக இருக்கின்ற காரணத்தினால் அது எப்பொழுதும் விளக்கி கொண்டு இருக்கும் பொழுது தத் பாசா அதனுடைய விளக்கத்தினால் அதனுடைய பிரகாசத்தினால் இனி வருவது புத்திக்கு அஜெக்டிவ் பாசமானி விளங்குகின்ற இந்த புத்தி ஆனது விளங்குகின்ற இந்த புத்தி ஆனது புத்தி எப்படிப்பட்டதுன்னா ஸ்வயம் விளங்குவது அல்ல ஞான சுரூபமாக இருக்கின்றால் விளங்குகின்ற இந்த புத்தியானது நிறுத்தியதி நடனமாடுகின்றது இந்த புத்தி தான் டான்ஸ் ஆடுதான் அப்ப வந்து நர்த்தகிஸ் ஈக்வல் டு புத்திஹி நடனம் ஆடுபவள் வந்து நம்முடைய புத்தி டான்ஸ் ஆடுறவள் வந்து நம்முடைய புத்தி இந்த டான்ஸ் வந்து ஒரே ஸ்ட்ரோக்கா இருந்ததுன்னு வச்சுக்கோமே சும்மா கையமிட்டு ஒரே ஒரு ஸ்ட்ரோக்ல ஆடினா யாரு பார்ப்பா அநேகமாக விதவிதமாக டான்ஸ் சொன்னா அது விதவிதமா அங்க மூமெண்ட் இருக்கணும் சும்மா கையமிட்டு ஆடிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோமே தலையமிட்டு ஆடி ஒரே மாதிரி ஆடிச்சுன்னா அது டான்ஸ் அல்ல ஆகவே டான்ஸ் அப்படின்னு சொன்னாவே அங்க விதவிதமான அபிநயம் இருக்க வேண்டும் அந்த ஆடல் வந்து விதவிதமா இருக்கணும் அதனால அநேகதா விதவிதமாக புத்தியானது நடனம் அப்போ ஜாகிரத அவஸ்தையில நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா நம்ம டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறோம் நம்ம புத்தியானது ஜிரத அவஸ்தையில ஜக்கிரத அவஸ்தொப்பன அவஸ்திலம்தான் எல்லா இந்த சுசுக்தி அவஸ்தைய தவிர நீதி அவஸ்தையில நம்முடைய புத்தி வந்து விதவிதமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் இனி அடுத்த ஸ்லோகத்த யாருக்காக ஆடுது எதனுடைய அடிப்படையில் ஆடுகின்றது எப்படி ஆடுகின்றது இதெல்லாம் இனி சொல்ல போற சொல்லி என்ன சொல்ல போற நான் நடனத்தை பார்க்கும்ஷி அப்ப வந்து இந்த புத்தி நம்ம வந்து சீரியலை பார்க்கும்போது சாட்சியா இருக்கிறோம் இப்ப என்ன சொல்ற உன்னுடைய புத்தி ஆடுதே அதை பாருன்னு சொல்ற வெளியே ஆடுற நடனத்தை பார்க்காத உன்னுடைய புத்தியினுடைய ஆட்டம் இருக்கு அதை நீ பார்க்க ஆரம்பித்து விடு அதான் அதை பார்க்கின்ற சாட்சி தான் நீ அப்படின்னு சொல்வதற்காகத்தான் விாரத்தை ஆரம்பித்துள்ளார் மேலும் நாம் அடுத்தவற்றில் தொடர்வோம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் போர்நாப்போர்நுதட்சதேம் பூர்ணய போயர்ணமேவாவசிஷேம் ஓம் தேஷாந்தே